அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் காலம் கருதி இடத்தால் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் என்று நாம் இதை மாற்றி படித்து புரிந்து வேண்டும் நல்ல காலத்தில் தகுந்த இடத்தில் ஒரு செயலை செய்தால் உலகத்தையே ஆழ எண்ணினாலும் அந்த எண்ணம் நிறைவேறும் என்பது இந்த குரலின் பொழிப்புரை விளக்கம் பார்க்கலாம் நல்ல காலமும் தகுந்த சாதனங்கள் அல்லது கருவிகளோடு நல்ல சந்தர்ப்பமும் அமைய வேண்டும் இந்த மூன்றும் ஒரு செயலை செய்வதற்கு மிக அவசியமாகும் காலம் இடம் கருவி இந்த மூன்றும் ஒரு செயலை செய்வதற்கு வேண்டும் என்று இங்கே உபதேசிக்கப்பட்டது ஆக இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று குரட்பாக்களின் வாயிலாகவும் காலம் அறிதலின் பயன் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சாலிவாகனன் என்கின்ற ஒருவன் நர்மதை நதிக்கரையின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பைஷணபுரி அப்படிங்கிற ஊரில் ஒரு அந்தன பெண்ணுக்கும் நாகராஜாவுக்கும் பிறந்தவன் ஆனால் இந்த மண்பானையெல்லாம் செய்யக்கூடிய குயவர் குடியில் அவன் வளர்ந்தான் குலாலர் குலம் அதில் வளர்ந்தான் சிறுவயசிலருந்தே அவனுக்கு ராஜாவாகணும் அப்படின்னு ஒரு ஆசை அதற்குரிய அறிவும் உறுதியும் அந்த உடல் பலம் ஆண்மையும் எல்லாரையும் தன் திறமையும் அவன்கிட்ட இருந்தது அவன் தன்னை ஒரு ராஜாவாகவே பாவனை பண்ணிக்கொண்டு அவனோட சேர்ந்த இளைஞர்களோடு விளையாடி கொண்டிருந்தான் தன்னை ராஜாவாக நினச்சிக்கின்ட்டு தன்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தான் அந்த வழியாக அப்போ ஒரு ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவர் போய்கொண்டிருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டான் நம்முடைய ஆட்சியோட மாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே வந்துட்டுருக்கார் இந்த பையன் வந்து ராஜா மாதிரி பாவனை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறான் அவரை கூப்பிட்டு அவர் ஜோசியராக இருக்கார்னு எனக்கு தெரியாது நம்ம ஆட்சி எப்படி இருக்குது பண்டிதரே அப்படின்னு கேட்டான் அவர் என்ன சொன்னார் அவர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னுறான் அப்போது அவன் கையில் ஒரு சால் இருந்துதான் சால்னால் நெல் ஜலம் அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு மண் பாத்திரம் அதை தானமாக கொடுத்தான் அவர்கிட்ட கொடுத்தவுடனே இவனுக்கு பேர் என்னன்னா அவனுக்கு ஷாலிவாகனன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடுச்சு விக்ரமார்கன் அப்படிங்கிற ஒரு ராஜாவோட பின்னால் இளைஞனான பிறகு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு போரில் வென்று ஆட்சியை பிடிச்சிட்டான் நர்மதைக்கு தெற்கு பகுதியில் இன்றைக்கும் சாலிவாகன சகாப்தம் இவன் பேரில் ஒரு வருஷத்தோட அளவை இப்போ எப்படி நாம் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வருஷ அளவை இன்றைக்கும் மக்களால் கூறப்பட்டு வருகிறது பேசப்பட்டு வருகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா உரிய காலத்தை அறிந்து செயல்பட்டால் உலகமே வசப்படும் என்பதற்கு ஷாலிவாகனனுடைய வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று ஒரு உரையாசிரியர் இந்த குரட்பாவுக்காக இதை குறிப்பிட்டிருக்கிறார் இனி பதவியா காலம் காலத்தை கருதி அறிந்து இடத்தான் சரியான இடத்தில் செய்யின் செய்யப்படுமேயானால் ஞம் பூமி முழுவதையும் கருதினும் ஆழ நினைத்தாலும் கைகூடும் கைகூடி வரும் நடக்கும் காலத்தை அறிந்து சரியான இடத்தில் காரியமானது செய்யப்படுமானால் பூமி முழுவதையும் ஆழ நினைத்தாலும் அது கைகூடி வரும் நிச்சயமாக நடக்கும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின்